சச்சிதானயக் नमो நமோ வேதாந்தேதா குரவே புணே கிருஷ்ணாயலோக்கேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றன பாம் ஸ்தவனம் நருச்சியை உபேந்திரோ வாமனப்பாசு அமோகுச்சி அதீந்திர சங்கிரக சர்க்க திருதாத்மா நியமோயமாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய நாமாக்கலுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம் கடைசியாக பார்த்தது திருதாத்மா திருதாத்மாங்கிறதுக்கு அத்வைதஸ்வரூபா அப்படின்னு அர்த்தம் திருதாத்மாங்கிறது அதான் ஜென்மாதி ஜென்மாதிரகிதைய திருத்த ஆத்மா ஏகரூபேணு ஆத்மா ஆத்மாவுக்கன்யமாக ஒன்றும் கிடையாது ஆக என்னால் அத்வைதவரூபாங்கிறத அர்த்தம் ஸ்வேஷு ஸ்வேஷு அதிக்காரு பிரஜா நியமயதி இது நியமாக மக்களை அவரவர்களுக்குரிய தகுதியில் அவரவர்கள் செய்திருக்கிற கர்மாவுக்கு தகுந்த மாதிரி மக்களை நியமிக்கிறார் இது கடைசியாக பார்த்துருக்கோம் அப்புறம் உள்ளத்திலிருந்து எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் எல்லோருடைய எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் செயல்களுக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் வெளிச்சத்தில் எப்படி நாம் படிக்கிறோமோ அது மாதிரி பகவானுடைய தான் நாம் எல்லா கிரியைகளையும் செய்கிறோம் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சாய்ஸு பகவானுடைய அனுகிரகத்தை சார்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது கடைசியாக பார்த்துட்டோம் அந்த எச்சதி இது யமஹா அந்தஹான்னா அந்த கரணத்தில் எச்சதி எச்சத்தின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு காரியங்கள்லாம் செய்யறதுக்கு அனுகூலமாக சைத்தன்யஸ்வரூபமாக இருக்கார்னு அர்த்தம் அடுத்தது சோ வீரவிரோ மகாமய மஹோத் மகாபலா வீர மாதவோ மது மய மோோமாபேயசி வேதனே வேதத்துக்கு அர்த்தம் ஷு நேயசர்த்தி வேதன வேதைஷ்ட சர்வஹி அகமேவியனால் அறியப்பட வேண்டியவர்னு அர்த்தம் எல்லாரும் அறியப்பட வேண்டியவர் யார் உண்மையான மனஷாந்தியை விரும்புகிறார்களோ மன அமைதியை விரும்புகிறார்களோ அவர்கள் அமைதியே வடிவான இன்பமே வடிவான இந்த பகவானைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் அஹ நிஸ்ரேயச அர்த்திபிகின்ன நிதராம்ஸ்ரேய மோஷார்த்திபிகின்னு அர்த்தம் முக்தியை விரும்புகிறவர்கள் தூய்மையான ஆழமான மன அமைதியை விரும்புகிறவர்கள் வேற எதையும் அறிஞ்சு பிரயோஜனம் கிடையாது அதெல்லாம் கொடுக்காது சாந்தி கொடுக்காது ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சாதான் வேதனை அருகத்வாத் அறியப்படுவதற்கான தகுதியை உடையவர் அவர்தான் அறியப்பட வேண்டியவர் அவர் ஒருவரே வாழ்க்கையில் அறியப்பட வேண்டியவர் யாருனா இறைவன் ஒருவரே அறியப்பட வேண்டவர் அமைதியே வடிவான ஆனந்தமே வடிவான இறைவன் ஒருவரே வாழ்க்கையில் அறியப்பட வேண்டியவர் மற்றதெல்லாம் அறியப்பட்டாகணும்னு கிடையாது மற்றதெல்லாம் அறிஞ்சாலும் சரி அறியாட்டாலும் சரி இவர் ஒருவரே வாழ்க்கையில் அறியப்பட வேண்டியவர் இதுக்கு ஆசைப்படணும் பகவானுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை அறியறதுக்கு ஆசைப்படணும் உண்மையான ஆனந்தத்தோட ஸ்வரூபத்தை உணரத்துக்கு ஆசைப்படுறதும் பகவானுடைய ஸ்வரூபத்தை விரும்ப அறிஞ்சிக்கிறதுக்கு ஆசைப்படுறதும் ஒன்று தான் ஆக வேதனை அருகத்வாத் வேத்யா ஆக மோட்சத்தை விரும்புகின்றவர்களால் அறி அறியப்படுவதற்கு தகுதியுடையவராக இருப்பதால் அவர் அறியப்படுபவர் அறியப்பட வேண்டியவர் என்று கருதப்படுகிறார் ஆக வேத்யா இதிலிருந்து தான் தமிழில் வந்து வேதியர்ன்னு வந்துது வேதியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் உண்மையே உணர்ந்தவர்னு அர்த்தம் வேதியருங்கிறதும் தமிழில் பார்ப்பான்ங்கிறதும் ஒன்று தான் பார்ப்பான்னா பகவானை பார்ப்பான் உண்மையை பார்ப்பான் ஆனந்த ஸ்வரூபத்தை பார்ப்பான் அப்படிங்கிற அர்த்தம் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுறது ஆஹ் நிஷ்ரேயச அர்த்திபிகி வேதனாரகத்வாத் வேத்தியா அடுத்தது சர்வ வித்யானாம் வேதித்திருத்வாத் வேத்தியா வைத்தியா படிக்கலாம் வேதித்திருத் வை சர்வீன வே வேதித்திரு வேதித்த வேதிதாரோ வேதித்தர அதனால் வேதித்திருஷப் மாதிரி ரிக்காராந்த புல்லிங்கம் ஆஹ சர்வ வித்யானாம் வேதி திருத்வாத் எல்லா வே எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவன் இறைவன் எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா சாஸ்திரங்களாலும் அறியப்பட வேண்டியவன் இப்படிலாம் அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு ஆ சர்வ வித்யானாம் வேதி அனைத்து அறிவு துறைகளினாலும் அனைத்து அறிவுத்துறைகளையும் அறிந்தவன் அவன் இறைவன் அணிவு அனைத்து அறிவு துறைகளுக்கும் ஆதாரமானவன் அவன் ஆகவே இங்கே சர்வ வித்யா வேதி திருத்வாத் வேதித்தோ வேவரோட வியானம் தாரகபிரந்த விதையங்கா வேத அப்படின்னு மீமா நியாய புராணம் தர்மசாஸ்திர வித்யாஹேதாச்சுதான் ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை சொல்கிறார் ஆக எல்லாத்தினாலையும் தது அதீத்தை தத்வேத வைத்தியா சர்வவித்யாநாமி சரி வைத்தியங்கிறதுக்கு சர்வவித்தானாம் வேதித்திருவாத் வைத்திய அவ்வளோதான் பாஷியம் अत सदा, सदा आविर्भूत स्वरूपत्वा सदा, सदा योगी सदा आविर्भूत स्वरूपत्वा नीप्रार योगशक्त भगवान सु பிரகதிம்வாதி சம்பவாமி ஆத்மாயையா இப்படி உபதேசம் பண்ணியிருக்கார் அஜோபி சன்னவியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிரும் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாயையா சதா ஆவிர் பூதஸ்வரூபத்வாத் எப்பொழுதும் நன்கு விளங்கி கொண்டிருக்கிறார் நமக்கு தான் தெரியறதில்லை சதா யோகி எப்பொழுதும் சம்பந்தப்பட்டவர்னு அர்த்தம் அதனால தான் அவருக்கு பேரே யோகேஸ்வரன் ஒரு பேர் இருக்கு அந் சித்தவத்தி நோதரூபயோகவாத் ஸ்வர ஆவிர் பரமேஸ்வரஸ் அனவஸ்வரூபனாவது ஸ்வரூபயாத்மிய ஆவிபாவாக சர்வதா பவதி இத்தியர்த்த சதா யோகிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அதாவது சில பேருக்கு சதா யோகினா ததா ததா யோகின்னு மாற்றிக்கணும் ஆப்போசிட்டாக அப்பப்போ யோகியாக இருக்கிறவன் நம்ம தான் அப்பப்போ பகவான்கிட்ட சம்பந்தம் வைக்கிறோம் அவர் நம்மள்ட்ட அப்பப்பவா சம்பந்தம் வைக்கிறார் இப்படி அர்த்தம் இல்லை நம்ம தான் வேணுங்கிற போது கடவுள்கிட்ட ஓடுறோம் கடவுள் எப்பவும் நம்மள்ட அவைலபிளாக இருக்கார் அவரை நமக்கு கவனிக்கிறதே கிடையாது ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியா நம்ம என்ன இல்லாமல் ப்ராப்பர்ட்டி அது இது அதுலே தான் மனசு போயின்ட்டுருக்கே தவிர நமக்கு வந்து நம்ம நம்ம சொ ஆனந்தமே நம்மக்கிட்ட இருக்கிற போது ஆனந்தத்தை வெளியில் அதுலேயும் இதுலேயும் போய் தேடிகிட்டே இருந்தா எதையோ அடைஞ்சு ஆனந்தம் அடையிறது இல்லை அதுதான் சொல்கிற அந்நேஷாம் சித்தவருத்தி நிரோத ரூப யோகவசா நிறைய சித்த சித்தவருத்தி நிரோதம் பண்ண வேண்டியிருக்கு யோகிகளுக்கு ஆனால் இவர் சதா யோகி ததா ததா யோகி இல்லை சதா யோகி அந்த அர்த்தத்தில் சொல்ல எப்போவுமே விளங்கின்றிருக்கார் இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறது எப்பவும் இருக்கார்னு அர்த்தம் சதா ஆவிர் பவதி ஆவிர் சதா யோகி நம்ம தான் கவனிக்கிறது இல்லை இப்போ இந்த ஹால் முழுக்க வெளிச்சம் இருக்கு ஸ்பேஸும் இருக்குது ஸ்பேஸை யார் கவனிக்கிறா ஸ்பேஸில் என்ன இருக்குதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஸ்பேஸை பார்க்குறோமா ஸ்பேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோமான்னா ஸ்பேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறவனுக்கு ஸ்பேஸில் என்ன இருக்கும் என்ன இருக்கும் தலைக்குள்ள ஒரே பொருளாதான் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸே இல்லை கிவ் மீ ஸ்பேஸுங்கிறான் நீ ஆல்ரெடி யூஆர் இன் ஸ்பேஸ் இல்லையா அதெல்லாம் பார்க்குறோமே இன்னமும் இருக்குதுன்னு தான் பார்க்குறோம் வெறும் ஸ்பேஸில் தான் இருக்குது அங்கேயும் ஸ்பேஸ் தான் இருக்குது இங்கேயும் தான் ஸ்பேஸ் இருக்குது ஆனால் இந்த ஸ்பேஸ் நன்னாக இருக்குதுன்னா ஸ்பேஸ் எப்பவும் இருக்குப்பா இதான் நமக்கு நமக்கு நம்ம கவனமெல்லாம் ஸ்பேஸில் இருக்கிறது தான் ஸ்பேஸ் எதுவும் இல்லை ஆனால் ஸ்பேஸை கவனிக்கிறது இல்லை பகவான் இல்லைன்னா ஒரு பொருளும் இல்லை ஆனால் பகவானை கவனிக்கிறது இல்லை இதான் மாயா அடுத்தது வைத்தியஹா அடுத்தது என்னதுன்னா சதா யோகி வீரகா வீரஹான்னு சொன்ன வீரர்களை அழிக்கிறவன் அதுக்கு போட்டிருக்கார் தர்மத்ராணாய அசுர வீரான் ஹந்தி தி வீரகா இந்த புக்கில் அசுரான் வீரானுருக்குன்னு நினைக்கிறேன் இது கோரக்பூர் புக்கு என்னது இது இது என்னப்பா இது கலர் இப்படி இருக்கு ஓ வீரான் அசுரான்ன்னு இருக்கு இதில் தர்மத்ராணாய அது வந்து வியஸ்தபதமாக போட்டிருக்கார் அவ்வளோதான் அதாவது பிரித்து போட்டிருக்காரு இங்கே சேர்த்துருக்கு தர்மத்ராணாய தர்மத்ராணாயன்னா தர்மத்தை பாதுகாப்பதற்காக இங்கே இன்னொன்று இருக்கு அசுரான் வீரானுன்னு வேறு பாட பேர் இருக்குது போட்டிருக்காரு தர்மத்தை காப்பதற்காக தர்மத்தை பாதுகாப்பதற்காக தர்மத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய அசுரர்கள் பலம் வாய்ந்த அசுரர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கள்ல இப்போ அசுரர்கள்லாம் பார்த்துட்டுருக்கோமே தர்மத்தை அழிப்பதற்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஹிந்து தர்மத்தை அப்புறம் என்ன என்ன புரிஞ்சுக்கணும்னா தர்மத்தை பாதுகாப்பதற்காக அசுரர்களை எல்லாம் அழிக்கிறார் வீரான வலிமை வாய்ந்த அசுரர்கள் வலிமை வாய்ந்த அரக்கர்களை கொல்கிறார் அதனால் வீரகா தர்மத்ராணாய அசுர வீரானு ஹந்தி ஹந்தின்னா கொல்றது அலை அழிக்கிறார் சாமதானபேத தண்டங்களால் அழிக்கிறார் வீரகா அடுத்தது மாதவஹாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் இப்போ எப்படி படிக்கணும் வேத்யா ஜனமஹா வைத்தியா ஜனமக சதா யோகினே நம வீரக்னே நம வீரகாய நமான்னு சொல்லிடக்கூடாது நமக்கு சம்ஸ்கிருதம் தரக்குறையாக தெரிஞ்சதுனால ஓம் வீரகாய நம அப்படின்னா வீரகாய நம வீரகாய நமான்னு அர்த்தம் வேறு வீரகா அப்படின்னா வீரக் ஹந்தி அப்படின்னா அது க்ரந்தி க்ரான் மாறும் ஆகையினால் வீரான் ஹந்தி नमः, माधवाय வீர்னே நம அபரம் மாதவ மாதவே நம மாதவ மாய விதைய மா வி ஈசோயோ தான் மாதவநீ தவஸ்வீதிதரிவம்ச இரிவம்சே ஏற்கனவே ஒரு தடவை மாதவ மாதவாக வந்திருக்கு அங்க மா தவ மாண்ணா மகாலட்சுமி தவ அண்ணா கணவன் இங்கேயும் மாதவஹாவுக்கு அர்த்தம்னு சொல்கிறார் மா மா மாயா வித்யாயாக இதில் மாயாகன் இருக்கு மா புரிஞ்சுக்கணும் மாயா அது வந்து அந்த இது போட்டிருக்கு மாயான்னு சொன்னால் என்னென்னா மாயாங்கிறதுக்கு அர்த்தம் இங்கே மாதவஹாங்கிறதுக்கு மாங்கிறது எடுத்துக்கிறார் முதல்ல மாயா சொன்னால் வித்யாங்கிறர் வித்யாயாக பத்திகி வித்யாயாக பத்திகி வித்யாயாக பத்தி வித்யான்னு எடுக்கிறார் வித்யான்னா அறிவு தமிழில் பேர் வைக்கிறாங்க இல்லையா வித்யாபதிகி தமிழில் இல்லை சமஸ்கிருத தான் அது வித்யாபதி அறிவு தலைவன் அப்படி பேர் வைக்கணும் அறிவு தலைவரே வாங்க அப்படின்னு சொல்லணும் அறிவு தலைவரே ஆக மாயா அப்படின்னு சொன்னால் வித்யா வித்யாயாக பத்திகி அறிவின் தலைவன் வித்யாயாக அறிவின் தலைவன் சாஸ்திரத்துக்கு த பத்திகா தவஹாங்கிறதுக்கு பத்திகி ரமாபதி மகால எனது மாதவன் சொன்னால் மகாலட்சுமியோட கணவன் இங்கே என்னென்னா அறிவின் தலைவன் அறிவின் தலைவன் அறிவு வித்யாயாக பத்திகி மாதவஹா அதுக்கு ஸ்லோகம் சொல்கிறார் மா வித்யாச்ச எதுக்கு பிரமாணம் சொல்லணும் இல்லையா மாயான்னு சொல்லி வெறும் மா சொல்லலை மாயா சொல்லி வித்யான்னு சொல்லியிருக்கார் சாதாரணமாக மாயான்னா வித்தியாம்போம் இந்த இடத்துல வந்து வித்யா என்ன வித்யான்னா ஏதாவது லௌகிக்க வித்யை கர்மகாண்ட வித்யை எதெல்லாம் வந்து என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதோ அந்த வித்தியெல்லாம் வித்யா இவ வித்யா அவித்யாயே அந்த வித்தியெல்லாம் இருக்கு அது வித்ய மாதிரி வித்யை ஆனால் அது உண்மையில் அவித்ய தான் ஆனால் இதுதான் வித்யை எந்த வித்தியை வந்து என்னுடைய தன்னுணர்வை இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணி என்னை பிளஸ் பண்ணுறதோ அனுகிரகம் பண்ணுறதோ அந்த வித்தியை தான் மோக்ஷ அதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் விளக்கம் சொல்லலைவர் மாயா அப்படின்னு சொல்லி வித்யா அப்படின்னு போட்டுவிட்டார் அதுக்கெல்லாம் ரூபம் இருக்கும் அஹ மா விஷோ எவன் ஹர விடர் ஹரியினுடைய விஷய எவன் அதனுடைய தலைவனாக யாதொரு காரணம் பற்றி நீ இருக்கிறாயோ தஸ்மான் மாதவநாமாசி எனவே உனக்கு மாதவன் என்கின்ற மாதவன் என்ற எனவே நீ மாதவன் என்ற பெயரை உடையவனாக இருக்கிறாய் தவஹா சுவாமி தி சப்திதஹா தவஹாங்கிற என்ன அர்த்தம்னா சுவாமி தன்னை ஆளுபவன் அப்படின்னு அர்த்தம் ஆக தவஹாங்கிற பதத்துக்கு சுவாமிங்கிற அர்த்தம் இருக்குங்கிறதையும் சொல்லி முடிச்சுவிட்டார் ஆஹா மாவித்யாச்ச ஹரே பிரோக்தா இல்லை நம்ம படிச்சுட்டோம் அது மாவித்யா சரேஹ் புரோக்தா தசா ஈஷோ யதா பவான் தஸ்மான் மாதவநாமாசி அப்படின்னு சொல்லி பகவானை பார்த்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இ ஹரிவம்சத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு சப்தகா மூணு எண்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது அஹ தவஹாங்கிறதுக்கு சுவாமி சுவாமின்னாலும் சரி பத்தினாலும் சரி அந்த காலத்துல எல்லாம் கணவனை சுவாமின்னு தான் சொல்லுவாங்க மனைவியை தேவின்னு தான் சொல்லுவான் ஹஸ்பண்ட் தேவி சுவாமி இப்படி தான் சொல்கிற வழக்கம் பழைய சினிமாலெலாம் பார்த்துருப்பேள் சுவாமி தேவி எல்லாம் பார்த்துருப்பேள் இப்பெல்லாம் ஏண்டா இதுதான் இருக்குது அந்த காலத்தில் அப்படி என்ன கணவன் அப்படி இருந்தார் மனைவியும் அப்படி இருந்தார் அப்போ வந்து அதெல்லாம் தர்மமான தாம்பத்தியம் அதனால் இப்போ அதர்மமான தாம்பத்தியம் நான் சொல்லலை இது அர்த்தகாம தாம்பத்தியம் அது தர்ம தாம்பத்தியம் அதனால் மாதவா சுவாமி தி சப்திதா அடுத்தது மது சப்தம் ஆ மாதவாய நம மதவே நம மதுனே நமஹ மது மது மதுனி மதுனின்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல மதவே நமகான் தான் இருக்கணும் பார்த்து சொல்கிறேன் மாதவாய நமஹா மதவே நமக கரெக்ட் குரவே நமகா மாதிரி மதவே நமஹா எதா மது பராம் படிக்கலாம் எதா மது பராம் பிரீத்தம் உற்பாதையத்தீ அயமபீ ததா இ மது எதா யானா எப்படி மது மதுனா தேன் பராம் பிரீத்தி உற்பதையதி சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு தேன் சாப்பிட்றதுக்கு பிரீத்தி பராம் பிரீத்தம்னா மேலான சுகத்தை இந்த இடத்துல பிரீத்தின்னா சுகம்னு அர்த்தம் பிரியம் பிரியத்தை உண்டு பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை மேலான இன்பத்தை இன் உண்டு பண்ணுவது எதுன்னா விஷய சுகத்தில் தேன் சாப்பிட்டா ரொம்ப நன்னா இருக்குண்ணா பிரீத்தியும் உற்பத்தையத்தி அதனால தான் திருவாச்சக தேன் அப்படின்லாம் சொல்கிறோம் அது ஆனந்தத்தை கொடுக்கறதுனால பராம் பிரீத்தியும் உட்பாதையத்தி தோற்றுவிப்பதால் அயமபி தத்தா இந்த பகவானும் என்ன பண்ணுறாருன்னு ஆனந்தமே ஸ்வரூபமானவர் அது பழச்சுவையனை அமுதன அரிதற்கு அரிதன உழப்பிலா ஆனந்தம் அது புரியறது தான் கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஆனந்தம் புரிஞ்சுடுத்துனா இந்த பணம் பதவி புகழுக்கெல்லாம் போவோமா இதில் வரமாட்டேங்கிறது மனசு போகாது இதில் ஆனந்தம் இருக்குதுன்னு புரியணும் இந்த ஆனந்தம் புரிஞ்சாச்சுன்னா வேறு எதுலேயும் மனசு போகாது அர்த்தகாமத்துலாம் மனசு போகாது ஆக யதா மது பராம் பிரீத்தியும் உற்பத்தியத்தி ததா அயமபி பராம் பிரீத்தி உற்பத்தியது விஷய சுகத்திலேயே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குறது தேன் அது மாதிரி வாழ்க்கையில் உண்மையான உயர்ந்த சுகத்தை கொடுக்கறது இன்னர் சுகம் அதனால் அவிஷய சுகம் ஆத்ம சுகம் பிரம்மசுகம் ஆகையினால் ததாப்பி அது உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கு கலந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை சொல்கிறோம் இல்லையா உழப்பலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து இப்போ தேனோடு கம்பேர் பண்ணுறாங்க உபனிஷத்துலேயே மது பிராமணம்னு ஒன்று இருக்குது ஆக ததா எதா மது பராம் பிரீத்தி உற்பயதி ததா அயமபி பராம் பிரீத்தம் உட்பாதையதி இந்த இது வந்து நித்தியானந்தம் அது வந்து அனித்யானந்தம் ஆக விஷயானந்தம் வந்து கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிடும் அப்புறம் திடீர்னு கஷப்பாக கூட இருக்கலாம் சில தேன்லாம் கஷப்பான தேனும் உண்டு கஷப்பும் கலந்துருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை என்றைக்கும் எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறுகின்ற தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே பாருங்க இவ்வளோவருக்கு பாருங்கள் அது இங்கேயும் தேன் சொல்லியிருக்கு ஆக ததா இத்தி மது தஸ் மாத் ஓம் மதவே நம அடுத்தது அதனால் அத்தீந்திரி வேகி வீர மாதவோ மது அர்த்தம் பார்த்தாச்சு அத்தீந்திரியோ மகாபாயோ மஹோத்சாஹோ மகாபல அத்தீந்திரிய அதுக்கு அர்த்தம் பார்க்கணும் சப்ரவிஷய அத்தீந்திரிய அசப்தமஸ்பரிஷம் இது ஸ்ரு அதீந்திரியோ அதீந்திரியாய நமஹா சப்தாதி ரஹிதத்வாத் சொல்லுக்கு எட்டாதவர் ஏன்னா பொறிகளுக்கும் புலப்படாதவர் அனைத்துலகமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலாம் பெர் மாணிக்கவாச்சு ஆக எல்லாமா இருக்கிற இந்திரியத்தினால இந்திரிய விஷயமாக பகவானை வந்து கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது காதால் கேட்க முடியுமா முடியாது பகவான் என்ன அச்தமாக இருக்காரா ஸ்பரிசமாக இருக்காரா அதுக்கு தான் கோட் பண்ணுறார் அசப்தம் அஸ்பரிசம் பகவானை டச் பண்ணவும் முடியாது அதை வந்து சொற்களால் விளக்க முடியாது சுருக்கமாக சிம்பிளாக புரிஞ்சுங்க நம்ம அனுபவிக்கிற சுகம் இருக்கே யதார்த்த சுகம் ஞானத்தினால் நாம் தான் சுகம்னு புரிஞ்சுக்கிறது அந்த சுகம் இருக்கேன் அந்த சுகத்தை கண்ணால் அனுபவிக்க முடியாது நான் மனசுக்குள்ளே ஆனந்தமாக இருக்கிறது ஒன்றுமே இல்லை எனக்கு வெளியில் மரத்தடியில் உட்காந்துருக்கேன்னு வச்சுங்களேன் ஒன்றும் கிடையாது யாரும் வேண்டான்னு விட்டேன் பணம் வேண்டாம் பதவி வேண்டாம் புகழ் வேண்டாம் மனுஷாவும் எனக்கு ஒருத்தரும் வேண்டாம் நான் மாத்திரம் தனியாக இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்க முடியும் சுவாமின்னா அதுக்கு தான் படிச்சிருக்கோம் எதுவுமே இல்லாமல் ஞானத்தினாலேயே சுகமாக இருக்கலாம் நை ஆனால் ஆஷாகி பரமம் துக்கம் நைராசியம் பரமம் சுகம் ஆனால் அது வர்றது தான் கஷ்டம் அந்த வைராக்கியம் வரணும் உபநிஷ சாஸ்திரம் சொல்கிறது ஒரு ஒரு விஷயமும் நீ வேண்டான்னு சொன்னியானா அதை அடையறதுனால வர்ற சந்தோஷத்தை விட அதை வேண்டான்னு சொல்கிறதுனால வர்ற சந்தோஷம் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் கூடங்கிறது எப்படி சொல்ல முடியாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஒரு பைய ஒரு ஐம்பது கோடி ரூபாய் வந்தால் கிடைக்கிற சுகம்னு சொல்கிறோம் ஐம்பது கோடி ரூபா வந்து கொடுக்குறேங்கிறார் ஒருத்தர் இப்போ எனக்கு வேண்டியிருக்கு கோயிலுக்கெல்லாம் வாங்கிப்பேன் ஆனால் அது எனக்கு இல்லையே கோயிலுக்கு தானே நான் வந்து பொங்களாக கட்டின்ட்டு சௌக்கியமாக நிறைய எல்லா விஷய சுகங்கள்லாம் நிறைய விதவிதமான சாப்பாடு விதவிதமான காட்சி விதவிதமான பாட்டு விதவிதமான வாசனை விதவிதமான ஸ்பரிச சுகங்கள் இதெல்லாம் நான் அனுபவித்தேன்னு சொன்னால் தோஷம் அது வேறு விஷயம் யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு நான் ஒன்றுமே மடமே வச்சுக்கல கோயிலும் கட்டில ஒன்றும் கட்டல தனியாக உட்காந்துருக்கேன் உனக்கு ஐம்பது கோடி ஆயிரம் கோடி கூடு எனக்கு வேண்டாம் அப்போ ஆயிரம் கோடி எத்தனை கோடி கொடுத்தாலும் அதில் கிடைக்கிற சுகத்தை காட்டிலும் அதை வேண்டாங்கிறதுல இருக்கிற சுகம் நூறு மடங்கு கூடங்கிறது உபனிஷத்து ஸ்ரோத்ரிய சாக்காமகத தேயே ஷதம் அதை காட்டிலும் கூடன்னு சொல்கிறது உபனிஷத்து அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம நினச்சுன்னு இருக்கோம் ஓனப் பண்ண பண்ண பண்ண நமக்கு ப்ளெஷர் கூடும் நம்ம வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லத்தான் ஆசை விடவிட ஆனந்தமாமே ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் பெயர்க்க முடியாத இயற்கை தான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது என்ன இருந்தாலும் பணம் பணம் சொத்து சொத்து தான் இல்லை நீ செத்து வீடியோ வந்த உடனே நான் செத்தாலும் பரவாயில்ல பார்த்துட்டு தான் போக்குறேன் நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறார் சுவாமி எப்படியும் சாகிறதுக்குள்ள ஒரு ஐம்பது கோடி ரூபாய் என்னை பார்த்துட்டு தான் சாகணும் ஐம்பது கோடி ரூபாய் வந்ததுக்கப்புறம் நீ அதை செலவு பண்ணும்பா ஐம்பது கோடி ரூபாய் பார்த்துட்டு எதுக்கு சாகுற நீ சொல்கிறார் அவருக்கு அப்பவே ஐம்பது வயசு ஆகிடுது இன்னும் சிலதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறார் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் அப்போ இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆஷாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம் ஆதிசங்கர் சொல்கிறார் கசிய சுகம் ந கரோதி விராக விராக கசிய சுகம் ந கரோதி மரடி மரத்தடியில் சுரமந்திர தருமூல நிவாச ஷையா பூதலம் அஜினம் வாச ஒரு ஆளுங்கிடையா சர்வ பரிக்கிரக போகத் தியாக கச சுகம் ந கரோதி விராக இது வந்து எப்படின்னா இந்த சுகம் வந்து அத்தீந்திரிய சுகம் இங்கே ஆக என்னால் சப்தாதி ரஹிதத்வாத்து இந்திரியானாம் அபிஷய சொல்லால் விளக்க முடியாது இந்திரியங்களுக்கு விஷயமாகாது அதனால அத்தீந்திரியாய நமஹா இந்த வெங்கடேஷ மங்களா சாசனத்தில் வரும் அதிருப்தாமிருத ரூபாய வெங்கடேஷாய மங்களம் அப்படின்னு வரும் அதாவது அதுவேற அர்த்தம் பெருமாளை பார்த்துட்டே இருந்தால் திகட்டவே இல்லையாம் தகட்ட மாட்டேங்கிறதான் ஏன்னா வந்து தகட்டாத இன்பத்தை கொடுக்குறார் பெருமாள் ஆக திகட்டாத பேரின் இன்பத்தை வெங்கடாச்சரபதி கொடுத்துட்டு இருக்கார் அதிருப்தி அமிர்த்த ரூபாய அத்திருப்தி அமிர்த்த ரூபாய திருப்தியே வரல முடியலையாம் சரி போயிட்டு வரலாமான்னு அங்கே பார்க்குறதுக்குள்ளே அனுப்பிச்சுட்றோம் விஷயம் ஆனால் நாங்கள் மாதிரி இருக்கிறவள உட்காத்தியே வைக்கிறா எல்லோரும் எங்கள மாதிரி இருக்கிறவாளையெல்லாம் உட்காத்தியே வைக்கிறா எத்தனை நேரம் பார்த்துட்டுருப்போம் நான் எங்களுக்கும் காரியம் இருக்குது போகணும் விஷ்ணு சாசன பாஷன் கிளாஸ் சொல்லணும் அங்கே விஷ்ணு உட்காந்துட்டுருக்கார் நின்றுண்டிருக்க எதுக்கு சொல்கிறேன் அத்தீந்திரியாக இந்தியங்களால் பார்க்குறதுங்கிறது வேறே பெருமாள் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் வெளியில் லட்டு கொடுக்குறான் ஆனால் இங்கே அப்படி இல்லை உள்ளுக்குள்ளே ஆனந்தமே வடிவானவர் அது ரூபம் அது ரூப விஷயானந்தம் இது ஆரூப்ப அனீந்திரியானந்தம் அஹா அத்தீந்திரியாய நம இதிஸ்ருதேஹே அசப்தம் அஸ்பரிசங்கிறது கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கு பிரம்மத்தோட லக்ஷணத்தை அதை கோட் பண்ணுறார் சங்கராச்சாரியார் இது ஸ்ருதேஹே அடுத்தது அத்தீந்திரியோ மகாமாயோ அப்படின் இருக்கு அஹ மகாமாயை நமஹான்னு சொல்லப்படாது இங்கே இங்கே மகாமாய நமஹா ஏன்னு சொன்னால் இங்கே ஏன்னா மாயாங்கிறது வந்தாலும் புள்ளிங்கத்துக்கு தான் இங்கே முக்கியத்துவம் மகா மாயாய நம என்னை படிப்போம் மாயா காரித்வாத் மகா மாய மம மாயாதுரத்யா இது பகவத மகா மாயாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் என்னெல்லாமோ எத்தனை பேர் என்னெல்லாமோ மாயாவி மாயாஜாலம் காட்டுறான் இத்தனை பேருக்கு மாயாஜாலம் காட்டுறவனுக்கெல்லாம் தண்ணி காட்டுறவனுக்கெல்லாம் தண்ணி காட்டுறவன்னா சொ நம்மூர் பாஷையில் சொல்லணும் அது இவங்களே இது பண்ணுறான் எத்தனு ஏன்னா எத்தனுக்கு அது மாதிரி மாயாவிகளுக்கெல்லாம் மாயாவி மாயா யாராவது ஒருத்தன் மாயா ஜால மாயா மந்திர ஜாலம் தந்திரஜாலம் இந்திரஜாலம் எல்லாம் பண்ணுறான்னு வச்சோங்களேன் அவனுக்கு பிளஸ் பண்ணுறது யார் பகவான் தானே அதனால் சொல்வார் மாயாவினாமப்பி மாயாவிகளுக்கும் கூட மாயா காரித்வாத் அவங்களையும் மயக்க வைப்பார் பகவான் அவனையும் மயங்க செய்வார் ஏதாவது பண்ணி இருப்பான் திடீர்னு வராது அப்போ என்னென்னு அவனுக்கே தெரியாது ஏன்னால் இப்படி ஒழுங்காக பண்ண இத்தனை சரியாக வந்து இன்றைக்கி வரலையே அப்படின்னா அவனையும் பகவான் ஒரு ஒழிவு பண்ணிவிடுவார் அதனால் சொல்ல முடியாது கொஞ்சம் ரொம்ப நாள் வந்துருக்கும் என்னமோ இது ஏதோ என்ன காரணத்தினாலேயோ மெட்டீரியலைஸ் பண்ணின்னு இருக்கும் அதுடி இருந்து மெட்டீரியலைஸ் பண்ண முடியாமல் போயிடும் அது எப்படி வந்ததுன்னு தெரியாது எப்படி போச்சுன்னு தெரியாது ஆஹ மாய மாயா காரித்வாத்து மகாமாயகா மகாமாயகான்னு பேர் மகாமாயினே நமஹா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை படிக்கிறோமே அதனால் மஹா மம மாயா என்னுடைய மாயை கடப்பதற்கு அரிது கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் அதை கோட் பண்ணுறார் இது பகவத் வச்சனா அடுத்த ஸ்லோகம் மகோத்சாஹா அதீந்திரியோ மகா மாயோ மகோத்சாஹோ மகோத்சாஹினே நம அடுத்தது படிப்போம் ஜகத்து உற்பத்திஸ்திதியாத்தம் உத்தியுக்துவத் மகோத்சாக மகா உற்சாக விடாமல் சிருஷ்டியில் அங்கேயும் இங்கேயும் ஒரு பக்கம் மழை பெய்யுறது கொட்டின்ண்டே இருக்குது எல்லாம் இதாக போயிட்டு இன்னொரு பக்கம் காஞ்சின்ண்டே இருக்குது அவர் ஒரு ஒரு விடாமல் என்ன பண்ணுறார் உற்சாகமாக அங்கேயும் ரொம்ப பிஸியாக இருக்கார்னு அர்த்தம் மகா பிஸி ஓயாமல் சிருஷ்டி பண்ணின்னு இருக்கார் ஓயாமல் காப்பாற்றின் இருக்கார் ஓயாமல் எல்லாத்தையும் அழிச்சுன் இருக்கார் ஓயாமல் எல்லாேருக்கும் ப்ளஸ் பண்ணி ஞானத்தை கொடுத்துன்னு இருக்கார் நல்ல பஞ்சகிருத்திய பாராயணா இத்தனையும் பண்ணுறாதினால ஜகத்து உற்பத்தி ஸ்திதி லயார்த்தம் உத்தியத்துவா அது அதுலேயே அவருக்கு வேலை சரியாக இருக்குது ஜ இந்த படைப்பை உற்பத்தி பண்ணவும் இது ஓயாமல் நடந்துட்டுருக்கு சிருஷ்டி எத்த எத்தனை இது உடஞ்சி போச்சோ தெரியாது கோலங்கள்லாம் அழிஞ்சு போச்சோ தெரியாது நம்ம ராக்கெட் விட்டுன்னு உட்காண்டுருக்கோம் இதுக்கும் அதுக்கும் ராக்கெட்டை விட்டுன்னு உட்காண்டுருக்கோம் அங்கே வேணா இருக்கா நான் இங்கே அது நம்மளால் முடியுமான்னு பார்த்துன்னு இருக்கும் எல்லாம் பண்ணும் பண்ண வேண்டியதாக இங்கே இருக்கிறத காப்பாற்றுறதுக்காக அங்கே விட்டு அதனால சரியாக ப்ராப்ளம் தெரிஞ்சதுனால என்ன பண்ண முடியும் மனசை மாற்ற முடியுமா அதுக்காக ராக்கெட்லாம் விடக்கூடாதுன்னு நான் சொல்லலை ராக்கெட்லாம் விடட்டும் எல்லாம் பண்ணட்டும் ஏதோ ஒன்று பண்ணணுமே சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது பண்ணி பார்க்கணும் எவ்வளவு பண்ணினாலும் பகவானோட சிருஷ்டியில் நம்ம சின்னது பண்ண முடியும் பெருசாக பண்ணிட முடியாது அப்போ நமக்கு தெரியறதில்ல அது வேறு லோகத்தில் இது மாதிரி பூமி மாதிரி இன்னொரு ஏதோ ஒரு லோகம் இருக்குது அங்கேயும் ஜனங்கள்லாம் இருக்குது அதுதான் நிறைய சொல்லின்னு இருக்கோம் நம்ம சாஸ்திரத்தில் இல்லை இல்லை நாங்கள் நேராக பார்த்தாகணுங்கிறோம் பாரு நிம்மதியாக இருக்கிற வழியை பார்க்குறது ஒன்று அங்கே போய் இருக்கான்னு இருந்த தெரிஞ்சால் என்ன போகிறதுன்னா சப்போஸ் அங்கே போகிறோம் அங்கே வந்து அந்த இடத்துல பார்த்தேன் ரெண்டு பேர் இருக்கான் ஏலியன் வேறு அடிக்கடி யூடியூப்லேயே போட்டு கொள்ளுறான் இங்கே இருக்கிறதே தினம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம ரொட்டீனை பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கிறச்ச நம்ம அதெல்லாம் பார்த்துட்டுருந்தேன் அதில் ஒரு கியூரியாசிட்டி அப்படி இருக்காளா அது எப்படி அப்படின்னு மோட்ச சாதனம் அதனால் என்ன ஆகும்னா அதில் புத்தி போகும் எக்ஸ்ட்ராவேட்டடாக தானே போயின்ட்டு இருக்கோம் இங்கே இருந்த இந்த ஊரில் இருக்க இவ் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ராவேட்டட்னஸை விட அப்படியே மேலே போயின்ட்டே இருக்கு அந்த காலத்தில் யோகி யோகிகள்லாம் வந்து தபஸ் பண்ணால் அவங்க உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஜேர்னி தான் அதுவும் ப்ராப்ளம் தான் இருக்க முடியுமா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக போகிறதா இருக்கட்டும் இன்ட்ரோவர்ட்டாக போகிறதா இருக்கட்டும் ரெண்டுமே தேவையில்லாத விஷயம்னு சாஸ்திரம் சொல்லும் கடைசியில் நீ புறநோக்கியும் போக வேண்டாம் அகநோக்கியும் போக வேண்டாம் புறமும் அகமும் மாயை இப்படின்னா ஐயோ முதலுக்கே மோசம் வந்து விடுத்த என்ன புறமாவது அகமாவுது எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ் ஆகுது இன்ட்ரோவர்டட்னஸ் ஆகுது ஒரு ஒன்று ஒன்றும் பார்த்தா வெங்காயம்னா அவ்வளோ ஆஹ மகா ம மகோத்சாக மகா உற்சாக ரொம்ப உற்சாகமாக பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப பிஸியாக வேலை பண்ணிட்டுருக்கார் எதுக்குன்னா நம்ம பண்ண புண்ணிய பார்ப்போம் அதனால் ஏதோ நடந்துட்டுருக்கு அஹ மகோதாஹினே நம அதீந்திரியோ மகா மாயோ மகோத்சாஹோ மகாபலா அடுத்தது பலினாமப்பீ பலவத்வாத் மகாபலா பலினாமபி பலவத்வாத் வலிமையுடையவர்களுக்கெல்லாம் வலிமையுடையவராக இருப்பதால் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் கீதையில் பகவான் சொல்கிறார் இதெல்லாம் கோட் பண்ணல ஆச்சாரிய அப்படியே சொல்லிவிட்டார் ஆக யாருக்கு ஆசையும் பற்றும் இல்லையோ யாருக்கு டிசையரும் அட்டாச்மெண்ட்டும் இல்லையோ அவனோட பலன் நான்கிறார் கீதையில் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் காமராக விவர்ஜிதம் பலம் அகமஸ்மி இங்கே என்ன சொல்கிறார் யார்கிட்டையெல்லாம் என்னெல்லாம் பலம் இருக்கோ அந்த பலமெல்லாம் எங்கிட்டருந்து தான் வருது எனது அருளால் தான் எல்லாரும் இது பண்ணுகிறார்கள் எனது அருளால்னால் என்ன அர்த்தம் அந்த உணர்வு நான்கிறது ஒன்று இருக்குது அது இந்த பலத்தை அறியறது பலத்தை பலம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதே வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த அகம் தத்துவம் சைதன்ய தத்துவம்தான் ஆஹ பலத்துக்கு பலமாக இருக்கிறது ரசோஹமப் சுவுந்தேய பிரபாஸ்மி சசி சூரிய யோகோ எல்லாம் ஏழாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் பார்த்துருக்கோம் ஆஹா பலம் பலவத் பல பலினாமபி பலவத்வாத் பலி பலினாம் நான் அர்த்தம் பலம் உடையவர்களை காட்டிலும் பலமுடையவன் அப்படி சொல்லலாம் பலம் உடையவர்களிடத்திலே பலமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கிறேன் विभूतिया महा महा महाबुद्धिमी महाशक्तिर्महा्युति अर्देश्य बपुश्रीमान अमेयात्मा महाद्रिधृक् महाबुद्धिर्मी மகாஷிமதி அனேஷிய வபுஸ்ரீமன் அமேய்த்மா மிதிருமே மகாபு விபுதிரிதிர்மத்தி தே ஜஸ்தே ஜஸ்வி நாமகம் கீதையில் சொல்கிற மாதிரி தான் அறிவை உடையவர் முதல்ல என்ன சொன்னார் மகாபலா இங்கே மகாபுத்திஹி அப்படியே போட்டுக்க வேண்டியதான் அறிவுடையவர்களுக்கெல்லாம் மேலான அறிவுடையவனாக இருப்பவர் இறைவன் அறிவுடையவர்களுக்கெல்லாம் அறிவாக இருப்பவன் இறைவன் இங்கே புத்தி மதாம்னு சொன்னால் என்ன சொல்கிறது இன்டெலிஜெண்ட் பிரில்லியண்ட் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா பிரில்லியண்ட்டாக இருக்கான் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கான் நன்னாக புரிஞ்சிக்கிறான் ரொம்ப சட்டில் விஷ விஷயத்தை கூட ரொம்ப புரிஞ்சுக்கிறான் அதனால் புத்திமதாம் புத்திமதாம் அப்படி புத்திமத்வாத் மகா புத்தி மற்ற புத்திலாம் என்ன அல்ப புத்தி அல்பலம் அதுதான் பகவான் மகா புத்திமான் நம்ம நமக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் அதுவே ரொம்ப பெருசாக நினச்சின்னு இருக்கும் ஆக புத் மகா புத்தி அடுத்தது மகது காரணம் அவிதலம் வீரியம் அது மகாவீரிய மகாவீரிய பேராற்றல் மகாசக்திமான் அர்த்தம் அல்பக்திமா நம்ம இதை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் பகவான் மகாபலி நான் அல்பமான பலம் உள்ளவன் நான் அபலா சா மகாபல அஹம் அல்பல அபல சஹா மகாபலா ஆனால் அப்படி நினச்சேன்னா எனக்கு என்ன வந்துடும்னா எனக்கும் மகாபலம் வந்துடும் ஆஹா எது எத் பாவயத்தி தத் பவத்தி ஆஹா மகாபலமுள்ள இறைவனை நான் தியானம் பண்ணால் எனக்கும் மகாபலம் வந்துடும் இவந்தோ நான் அல்பலமாக இருந்தால் இருந்தால் இருந்தாலும் எனக்கு மகாபலம் வரும் இங்கே என்ன சொல்கிறார் மகாவீரியா மகத்து உற்பத்தி காரணம் மகத்து உற்பத்தி காரணம்னால் என்னென்ன மகத்துன்னு ஒரு தத்துவம் இருக்குது சாங்கிய அந்த தத்துவத்துக்கு காரணம் என்னென்னா அவித்தியா அவத்யா அல்லது அவ்யக்தம் அதிலிருந்து தான் மகத்தத்துவம் வந்திருக்கு அந்த லக்ஷணம் அதுலேருந்து தான் அதாவது பொட்டென்ஷியல்னு அர்த்தம் பொட்டென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் சாதாரணமாகவே ஒரு ஒருத்தர்ட்டியும் இருக்கக்கூடிய அந்த செமன் இருக்கே அதுக்கே வீரியம்னு பேர் ஓ ஜோபலம் வீரிய வீரியமசி வீரியம் மதி தேஹி இறைவா நீ வீரியமாக இருக்கிறா எனக்கு வீரியத்தை கொடு வீரியம்னா வீரஸ்ய பாவம்னு சொல்லுவாள் சில பேர் ஆகா வீரத்தன்மை அப்படின்னு அர்த்தம் ஆனால் இதுதான் பொட்டென்ஷியல் பொட்டென்சின்னு சொல்கிறோமே அதுதான் இங்கே சொல்கிறார் மகாவீரியா பெரும் இவ்வளோ பெரிய மகா சிருஷ்டி பண்ணணும்னா எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கணும் இவ்வளோ பெரிய மகாசிப்பண்ணணம்ன மகாவீரிய அடுத்தது மக்தி சாமியம்தாஷை அதனால் மகத்தீ சக்தி எல்லையற்ற ஆற்றல் இதில் ஒன்று ஒன்றுலேயும் சூக்ஷ்மமான இதெல்லாம் சொல்கிற சாமர்த்தியம் ஆக என்னால் எப்படி பண்ணணும் ஆர்கனைஸ் பண்ணணும் திறமையாக பண்ணணுமே ஒரு காரியத்தை பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேண்டியிருக்கு இல்லாட்டி சாமர்த்தியம் உள்ளவாளை சேர்த்துக்கணும் ஆஹ மகா பகவானுடைய சாமர்த்தியம் என்னென்ன யாருடையும் வேண்டாம் அகடித ஹட்டனா சமர்த்தகா அப்படின்னு பகவானுக்கு ஒரு சேர முடியாதெல்லாம் சேர்க்க வைக்கிற சாமர்த்தியம் அவருக்கு உண்டு சிருஷ்டி பண்ணுற மகாசக்தி இருக்குது அவருக்கு ஆகையினால் சாமர்த் சமர்த்தா சாமர்த்தியம் அஸ்தி அஸ் அஸ்ய அஸ்திதி மகாசக்தி மகாசக்தயே நம அடுத்தது மகாத்யுதி படிக்கலாம் மகதி தியுதி பாஹ்யபியராச்ச அஸ்ய மகாத்தியுதி स्वयं ज्योति ज्योतिषाम ज्योति इत्यादिश्रुते महति इत्याद महतीद्युति महाद्युतिनर्थम द्युति महा स्त्रीलिंग आना महतीद्युति पेरो अभी इन अर्थम बाह्य अभ्यंतरा चीत शरी अगत शरी पेरुिया विलंग மகாத்யுதிஹி நானாட்சித்ர கடோதரஸ்த மகா தீப பிரபாபாஸ்வரம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னா புரியும் ஆஹா அது ஸ்வயம் ஜோதிஹி அர்த்தம் அவருடைய பிரகாசத்துக்கு எந்த பிரகாசத்தை அதாவது அறிஞானம் தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு மற்றவற்றையும் விளக்குகிறது ஞானத்தை விளக்குவது எதுவும் இல்லை நான் இருக்கிறேன்கிறது என்னது அறிவா இல்லையா நான் இருக்கிறேங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமா அறிவா நான் இருக்கிறேங்கிறது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிறது அறிவா அனுபவமா நான் அறிவுன்னு சொல்லலாம் சொல்லலாம் அந்த அனுபவம் அனுபவம் இருந்துருக்கு நான் இருக்கிறேங்கிறதை நான் அனுபவிக்கணும்னு சொல்லப்படாது நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிகிறேன் நான் இருக்கிறேன் என்பதை எதனால் அறிகிறேன் அப்படின்னா நான் இருக்கிறேன் என்பதை என்னாலே அறிகிறேன் நான் இருக்கிறேன் என்பதை எதன் துணை கொண்டும் நான் அறியவில்லை வெளியில் இருக்கிறத வேணால் கண்ணால் அதை கண்ணின் துணை கொண்டு மனத்தின் துணை கொண்டு அறிகிறேன் ஆனால் என்னை என்னை அறிவதற்கு மனமோ கண்களோ எதுவும் தேவையில்லை அதனால்தான் ஸ்வயம் ஜியோதின்னு சொல்கிறோம் ஆத்மாவை அதைத்தான் நம்ம தத்துவ அந்த தத்துவம் தான் எல்லாத்துலேயும் இருக்குது ஆஹா ஸ்வயம் ஜோதிஹி ஜோதிஷாம் ஜியோதிஹி சூரியன் தன்னைத்தானே பிரகாசப்படுத்தின்னு மற்றதையும் பிரகாசப்படுத்துகிறது ஆனால் சூரியனுடைய பிரகாசத்தை அறியறது எது கண்ணு இல்லையா கண்ணை அறியறது எது மனசு மனசு அறியறது எது ஆத்மா நான் அறிகிறேன் அப்போது சூரியனை ஒளிர்விப்பது நானாக சூரியனா நான் தான் ஒளிர்விக்கிறேன் ஆக எல்லாம் இதுதான் அறிவே ஒளி அறிவொளி அறிவு ஒளின்னு எல்லாம் கிடையாது உள்ளே ஒன்றும் வராது இதெல்லாம் ஜடம் இந்த வெளிச்சமெல்லாம் ஜட வெளி ஜடப்பிரகாசம் இதுக்கு கண்ணு வந்து கண்ணு கண்ணு ஒன்று தேவைப்படுறது ஆனால் இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுறது ஆனால் இந்த பிரகாஷங்கிறது சித் பிரகாஷம் சிதம்பரம் ஞான பிரகாஷம் ஞானமே பிரகாஷம் ஆக ஜோதிஷாம் ஜோதிஷி ஒளிக்கெல்லாம் ஒளி அப்படின்னா இருளுக்கும் ஒளின்னு அர்த்தம் இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கின்ற ஒளி அனல மூத்த மாந்துங்கிறது பிராந்து நமங்கிறது விதி அவளத மாத்தியுத நம அட் இது திஷ்டம் எண்ணிய பரஸ்மேர்ஷியம் வப்புஹூ அீ அனிரேஷ அேஷஷஷஷஷஷ வபுஷே நம வபுனா சாதாரணமாக ஷரீரம்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இந்த சரீரம்னால் இது எப்படி இருக்குதுன்னு இது அஞ்சடி உயரம் இருக்கும் எண்பது கிலோ இருக்கும் அப்படி ஏதாவது சொல்லலாம் நிர்தேஷியம் பண்ணுறது குறித்து சொல்கிறது இந்த வடிவு இந்த ஃபார்ம் எப்படி இருக்குதுப்பான்னா இந்த ஃபார்ம் இப்படிலாம் இருக்குது இத்தனை இன்ச்செல்லாம் இருக்குலாம் சொல்கிறாள் உடம்பெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறோமே இந்த கழுத்து பகுதி எப்படி இருக்குது வயிற்று பகுதி எப்படி இருக்குது கால் பகுதி எப்படி இருக்குது எல்லாம் ப்ரப்போர்ஷன் பகவானுக்கு எதா ப்ரப்போர்ஷன் சொல்ல முடியுமான்னா சில்பசாஸ்திரத்தில் இருக்குது ஷில்பசாஸ்திரத்தில் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது ஒரு அம்பாள் ரூபம் பண்ணணும்னாலோ இத்தனை இத்தனை அளவு கணக்கு வந்து முதல்ல அளவை ரெடி பண்ணியாகணும் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாலடி உயரம் விக்கிரகம் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி முகம் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கை இருக்கணும் இப்போ எல்லாம் பரிசு பரிசாக பண்ணுறாள் நூறு அடி உயரம் இரநூறு அடி ஆஞ்சநேயர் பண்ணுறாருன்னு சொன்னேன் திருவள்ளுவர் பண்ணுறாருன்னு சொன்னேன் அப்போ வந்து கண்ணு வந்து கிட்டத்தட்ட பத்தடி இருக்கும் திருவள்ளுவரோடய கண் எப்படி இருக்குன்னா பத்தடி இருக்குது இந்த கண் அப்படின்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரப்போர்ஷனாக இருக்கும் ஆ அது இருக்கட்டும் நிர்தேஷியம்னு சொன்னால் இப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணலாம் பகவானுடைய சரீரத்தை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி இந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல கஸ்தூரி திலக்கம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் திரிபங்கி லலிதா கிருத்தஜேனமாக திரிபங்கினா மூணாக வளைஞ்சு நிற்கிறாராம் இப்படி ஒரு வளவு இப்படி ஒரு வளவு இல்லை கோயில் எதுவுமே நேரம் நிற்காது பார்த்துருக்கலாம் பெரும்பாலும் அது இப்படி வளைஞ்சு இப்படிலாம் வந்து லதா சுந்தரியும்பான் தர்ப்பண சுந்தரியும்பான் காலுக்கு ஒரு காலை இப்படி வச்சுட்டு ஒரு காலை அப்படி வச்சுன்னு இருக்கும் நேரம் நிற்காது ஒரு காலத்தில் கல்யாணத்துல எல்லாம் இந்த கல்யாணத்தில் உட்காந்துருக்கிற பொண்களெலாம் ஒரு காலை மடித்து வச்சு தானே உட்காரும் இல்லையா இப்போ அப்படி உட்கார ஆ யாரும் உட்காரதில்லை சாப்பிட்றது என்னோடய மதர் என்றைக்குமே சப்பளாங்குட்டி உட்காந்து நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்லை எப்போ உட்காந்தாலும் இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாள் அது எப்படியோ அது பண்ணிட்டு இப்படி கையை இப்படி வச்சு அப்படி தான் படிச்சுட்டு அப்படி தான் இதாக பண்ணிகிட்டு இருப்பாள ஒரு நாளும் இப்படி மடித்து ரெண்டு காலையும் வச்சு இப்படி உட்காந்தது நான் பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லோரும் இப்படி உட்காறா சரி அது வேறு விஷயம் அதுக்காக இல்லை இப்போ எஸ்பெஷலி கல்யாணத்தில் கூட அது கிடையாது உள்ளிருப்போம் ஆமாம் அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறா அது இப்போ அதுக்கு இப்போ வந்து அது ஒரு தியரியாக வந்துன்ட்டுருக்கு இப்போது அப்படி இருந்தால் வந்து அதனால் என்னெல்லாம் பிரயோஜனம் நன்மை அப்படின்னு சொல்லி சாப்பிட முடியாது அப்படி உட்காந்துட்டு உட்காந்தால் சாப்பிட முடியாதான் அதை சொல்கிறேன் பெண்டிற்கழகு உண்டி சுருங்குதல் ஆ அப்படி ஒன்று இருக்குது பெண்டிற்கழகு உண்டி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவா புஸ்தகத்தில் இருக்குது அச்சா அப்போ என்னென்னா நீங்கள் இப்படி காலை இப்படி வச்சுட்டு உட்காந்துன்னு சாப்பிட்டா சாப்பிட முடியாதான் அதிகமாக அப்படி சொல்கிறேன் புருஷாளுக்கு என்னென்னு கேட்கப்படாது இப்போது அதெல்லாம் அப்புறம் ஸ்ரீ தர்மம் தான் இது நான் கேள்விப்பட்டது இப்படி பண்ணி பாரும்போது யாராவது சாப்பாடு வந்து இப்போ நம்ம டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிட்றோம் டேபிளில் உட்காந்துட்டு காலை தொங்க போட்டுட்டு வேறே சாப்பிட்றோம் கீழே உட்காந்துன்னு வேறே சாப்பிட்றது இல்லை கீழே உட்காந்துட்டு சாப்பிட்றதுலையும் ஒரு காலை இப்படி மடித்து வச்சுன்னு அதுக்கு பேர் உட்கட்டாசனம் மாதிரி அந்த மாதிரி உட்காந்துட்டு அந்த காலை இப்படி வேறு கட்டிப்பா அது இப்போ சொல்லி கொடுக்குறான் அதை அது ஒரு ட்ரைனிங் கொஞ்சம் நேரம் உட்காருங்கோ மூச்சை விழுங்கோ மூச்சை விடுங்கோ மூச்சை விழுங்கோ மூச்சை விடுங்கோ இன்ஹேல் எக்ஸ்ஹேல் இன்ஹேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவருக்கு நம்ம எதாவது கொடுக்கணும் அவர் சொல்லிகிட்டு இவன ட்ரை ப ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாடு கம்மியாயிடும்னா பெரிய விஷயம் சரி அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இப்போ இங்கே என்னதுன்னா பகவானோட சரீரத்தை வர்ணிக்க போய் இந்த கதி ஆ பகவானோட சரீரத்தை வர்ணிக்க முடியுமாண்ணா உண்மையில் அவருக்கு சரீரம் இருக்கான்னு அவர் அசரீரி அவருக்கு நாம் வந்து ரூபமில்லாத பகவானுக்கு ரூபத்தை கல்பனை பண்ணுறோம் சர்வ வியாபகமாக இருக்கிற பகவானுக்கு ரூபத்தை வந்து என்ன பண்ணுறோம் நாமளாக கல்பனை பண்ணி அஸ்மின் பிம்பே பூமி நீளா சமேதம் அது பக்கத்தில் வேறு அவா ரெண்டு வரையும் வைக்கணும் பூமி நீலா சமேதம் ஸ்ரீ மகாவிஷ்ணும் தியாயாமி வள்ளி தேவசேனா சமேதம் நம்ம தியாயாமிக்கு அங்கே தான் அக்ஷத வாத்தியம் இருக்குன்னு தெரியல தியாயாமின்னு என்ன அர்த்தம் கையில் அக்ஷதையை வச்சுன்னா தியாயாமி அப்புறம் ஆவாகையாமின்னு சொல்லணும் இங்கே என்ன தியாயாமி போடுங்கோ ஆவாகையாமி அங்கே போடுங்க எல்லாத்தையும் இருக்கட்டும் ஆக இதம் ததித்து நிர்தேஷ்டும் என்ன சக்கியது இப்படிப்பட்டவர் இன்னகை இன்ன இன்ன நிறத்தன் இவ்வண்ணத்தன் இத்தகையன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது ஆகையினால அரு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போது பகவானுக்கு ரூபம் கிடையாது அதைத்தான் இங்கே சொல்கிறார் அநிர்தேஷ்ய வபு அதாவது இப்படிப்பட்ட சரி வடிவத்தை உடையவர் என்று நம்மால் விளக்கி சொல்ல முடியாதவர் அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் அதுதான் இதம் தத்து இத்தி எது நஷக்கியத்தை எந்த ஒன்று இதுவென்றோ அதுவென்றோ குறித்து காட்ட இயலாதோ பரஸ்மை பரஸ்மைன்னா என்ன அர்த்தம்னா இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு காமிச்சு கொடுக்க முடியாது ஆனால் உனக்காக தெரியுமாண்ணா எனக்கு நல்லா தெரியுங்கிறான் ஸ்வசம்வேத்யத்வாத் நான் இருக்கேங்கிறது வந்து எனக்கு எனக்கு வடிவம் உண்டோ பகவானுக்கு இருக்கட்டும் எனக்கு உண்மையிலேயே ஃபார்ம் இருக்கா ஐ ஹாவ் ஃபார்மா ஐ ஆம் ஃபார்மா ஆமாம் சொல்லுங்க ஆ ஐ ஹேவ் ஃபார்ம் ஐ ஆம் நாட் ஃபார்ம் நான் என்னோடய ஃபார்ம் எப்படி இருக்கும் ரியல் ஃபார்ம் எப்படி மை ஓன் ரியல் ஃபார்ம் சொல்ல முடியாது அதுதாங்க பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த யாராவது ஷாகிற போது கதவெல்லாம் சாத்தணுங்கிறான் எல்லா கதவையும் சாத்தி விட்டால் எப்படி இந்த உயிர் வெளியில் போகிறது பார்த்து விடுறேன் கதவெல்லாம் சொல்கிறா அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கேமரா இருக்கேன் இந்த மாதிரி கேமராலாம் வச்சுருக்கோமே சிசிடிவி அது வந்து படம் பிடிக்கிறது தான் இந்த உயிர் உடம்புலேருந்து போகிறது அப்புறம் ரோட்டில் பிசாச்சு போகிறது எல்லாம் பார்த்துட்டு உடனே அது அது அப்பப்போ போட்டுருவா கோஸ்டுன்னு போட்டுங்கோ நீங்கள் யூடியூப்பில் போய் உங்களை பைத்தியம் ஆக்கிடுவோம் வந்துட்டே அது ரொம்ப ஈ ஆனு வாயை பிழந்து பார்த்துட்டுருக்கோம் எந்த கோஷ்டையே வாயை பிழந்து பார்த்துட்டு இருக்கோ அது மகா கோஷ்டு பூஜ்ய சுவாமிஜியே அதாவது ஸ்பிரிட் ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்கிறத என்ன சொல்லுவார் பொதுவாக பூஜை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒன்று தேவைப்படுறது இது ஒன்றும் வேண்டாம் நம்ம தேசத்தை நம்ம பக்தி பண்ணணும்னா தேசிய கொடி தேவைப்படுறது அதை பார்த்த உடனே எல்லோரும் எழுந்துணுன்னு அதுக்கு மரியாதை பண்ணுறோம் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது வெறும் கிளாத் இருக்கான்னா கிளாத் இல்லை அங்கே ஸ்பிரிட் இருக்குது ஸ்பிரிட்னா ஜாக்கிரதை அங்கே வந்து ஸ்பிரிட் இருக்குது இப்போது பூஜ்ய சுவாமி என்ன சொல்லுவார் ஸ்பிரிட் இல்லாத ஃபார்ம் டெட் பாடி ஃபார்ம் இல்லாத ஸ்பிரிட் கோஸ்டும்பர் ஃபார்ம் இல்லாத ஸ்பிரிட் கோஸ்ட் அதனால் நமக்கு ரெண்டும் தேவைப்படுறது ஃபார்மும் தேவைப்படுறது ஸ்பிரிட்டும் தே தேவைப்படுறது ஸ்பிரிட் இல்லாமல் ஃபார்ம் இருக்காது ஃபா இல்லை ஃபார்ம் இல்லாமல் ஸ்பிரிட் இருக்கும் ஸ்பிரிட் இல்லாமல் ஃபார்ம் இருக்க முடியாது அதுவே எனர்ஜி ஸ்பிரிட் எல்லாம் விட்ருங்கண்ணா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது ஆக புரிகிறதுக்காக சொல்கிறோம் எனர்ஜி வேறு அது வேறு அதெல்லாம் இருக்கட்டும் புரிகிறதுக்காக சொல்கிறோம் ஆக நான்கிறது வந்து உண்மையிலேயே என்னவாக இருக்கேன் அகங்கிறதோட யதார்த்த அதே விளக்க முடியாது அனிர்தேஷ வபுஷே நமஹா அனிர்தேஷ அதுக்கு ஒரு வார்த்தைப்பட்ட ஸ்வசம்வேத்யத்வா தான் மட்டுமே நன்கு அறியப்படுவதால் பிறருக்கு அதை விளக்கி சொல்ல முடியாது சொல்கிற ஸ் ஸ்வசம்வேத்தியத்வாத்து இதம் தத்து இத்தி நிர்திஷ்டம் எது ந சக்தியதை பரஸ்மை பரஸ்மைனா பிறருக்கு இல்லாட்டி கதை விடலாம் சங்கராச்சாரிய சொல்கிறார் முடியாதுங்கிறார் என்ன சொல்லலாம் இவா நான் உனக்கு கடவுளை காட்டித்தனேன் அப்படின்னு எல்லாரும் கதவெல்லாம் சாத்தி லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னு என் கண்ணை பார் ஒன்று கண்ணை நான் பார்த்துட்டே இருக்கேன் சொல்லி எதையாவது சொல்லி தெரியறதா இல்லையாண்ணன் அவனுக்கு வெளியில் போகணுங்கிற எண்ணத்தினால அப்போ இவங்கப்பா எனக்கே தெரியல உனக்கு பிற எது சொன்னாலும் ப்ராப்ளம் ஆகிடும் அந்த ஏதோ ஒன்று பார்த்தேன் அவர் தனியாக சாண பிடிக்கிறவனை கூப்பிட்டு இந்த பாரு அங்கே தெரியறது பாரு மலை அந்த மலையை நீ சாண பிடிக்கணுங்கிறான் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு சி ஒரு ஜோக்கு ஆமாம் இவன் சாண பிடிக்கிற வேலை செய்கிறான் இவனை கூப்பிட்டு ஒருத்தன் வந்து இன்றைக்கி என்னடா நமக்கு மார்க்கெட்டே இல்லை இன்றைக்கி யாரும் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கோ ஒருத்தன் வந்து வா நீ உனக்கு சாணப்பிடிக்கிற வேலை இருக்குன்னு கூட்டின்னு போகிறான் கூட்டின்னு போய் பாரு அங்கே தெரியுதுப்பா ஒரு இடத்து கூட்டிட்டு போய் எங்கேப்பா இருக்குது சாமான்தான் இந்த பார் அங்கே தெரியுது பார்த்தி அம்மாலை அந்த மலையை நீ வந்து சாண பிடிக்கணும் சாணப்பிடிக்கிறதுனா தெரியுமா உங்களுக்கு அப்புறம் கடைசியில் அதுன்னா என்னன்னு கேட்டுறக்கூடாது சாண பிடிக்கிறது இது மாதிரி விளக்கி அதெல்லாம் முடியாத காரியத்துக்காக சொல்கிறேன் இன்னொருத்தருக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது லட்சணங்கள்லாம் சொல்ல முடியும் அதை வச்சுன்னு அவமும் புரிஞ்சுக்கணும் இப்போ குரு வந்து தத்துவமசின்னு சொல்கிறாருன்னு வச்சு உங்களேன் அந்த பிரம்மம் அப்படின்ன உடனே அவனுக்கு தெரியலேன்னு வச்சு உங்களேன் சர்வம் தத் சத்தியம் ச தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படிலாம் குரு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியும் அவனுக்கு புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவனவன் தான் தான் புரிஞ்சுக்கணும் அவன்தான் தான் தானே புரிஞ்சுக்கிறதுக்கு குரு ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் இப்படின்னு எடுத்து வெளியில் காட்ட முடியாது இது தடஸ்த லட்சணம் மாதிரியோ இதோ காட்ட முடியாது ஸ்வசம்வேத்தியத்துவாத் அநிர்தேஷ அவரவர்களுக்கு அது புரியணுமே தவிர மற்றவர்கள் வந்து குரு வந்து பல சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அவன் அதை புரிஞ்சிக்கணும் இறைவன் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறார் அயம் ஆத்மா பிரம்ம ஆக அனிர்தேஷ வபுஷே நமகான்னு வெளியில் படத்துக்கு வெங்கடாதிபதிக்கு பண்ணுறோம் ஆனால் உண்மையிலே அர்த்தம் என்னன்னா நாம ரூப விவர்ஜிதா ஜெயினமகா மாதிரிதான் இப்போ லலிதாசாஸ்திரநாமத்தில் வருது என்ன வருது நாம ரூப விவர்ஜிதா ஜெயினமஹா அப்படின்னு ஆனால் அது என்ன எங்கே பண்ணுறோம் ஒரு ஸ்ரீசக்ரத்துலேயோ இதிலையோ எங்கேயோ பண்ணுறோம் ஃபார்ம் கிடையாது நேம் கிடையாதுன்னு யாருக்கு பண்ணுறோம் அது ஒரு நாம நாமரூப விவர்ஜிதாயை நமஹா அப்படின்னு நம்ம அர்ச்சனை பண்ணினா அது நிஜமா அது அர்ச்சனையான் என்ன அர்ச்சனை மாதிரி அதே மாதிரி அனிர்தேஷ்ய வபுஷே நமஹா வாசாம கோச்சராயை நமஹா வாசாம கோச்சராய நமஹா ஆஹா அநிர்தேஷ்ய வபு இது ரொம்ப முக்கியம் இது நம்மால் உணர முடியும் பிறருக்கும் அவனால் அவன் உணர்கிறத அவனுக்கு உணர்த்தறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஆனால் இது வெளியில் காட்டக்கூடிய வஸ்து இல்லை ஏன்னா இது இந்திரியத்துக்கும் விஷயம் இல்லை அவ்வக்தோயம் அச்சிந்தியோயம் ஆக இந்திரியங்களையும் விஷய சிந்திக்கிற அதாவது இந்திரியங்களுக்கும் மனசு ம மனசையும் அறியிற தத்துவத்தை மனசாலேயோ இந்திரியங்களாலேயோ அறியவும் முடியாது அதனால் அதுக்கு ஜாதி குணக்கிரியாலாம் சொல்லி லக்ஷணங்கள்லாம் சொல்லி சொல்ல முடியாது அதனால தான் என்ன சொல்கிறோம் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அரூபம் அப்புறம் நாந்த பிரஜம் நபிஷ்பிரஜம் நோபயத பிரஜம் ந பிரானகனம் ந பிரம் நாப்பிரஜம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹியம் அலக்ஷணம் அதான் சொல்கிறார் அனிர்தேசிய வபுஷே நமன்ன அலக்ஷ லக்ஷியாய நம அப்படி தான் சொல்லணும் அனிர்தேஷ பபூஷை நமஹா இந்த அளவில் நாம் பூர்த்தி பண்ணுறோம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம் அடுத்த வகுப்பை நான் கொஞ்சம் முன்னாலேயே எடுக்கலான் இருக்கேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா சரி வர்ற வெள்ளிக்கிழமை காலம்புற பத்து மணிக்கு வகுப்பு வச்சுக்கிறேன் விஷ்ணு சாஸ்திராம வகுப்பு வர்ற வெள்ளிக்கிழமை காலம்புரை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அங்கே எங்கேயும் முடிஞ்சிடும் இருபத்தாறாம் தேதி சாயங்காலம் இருபத்தி ஏழாம்ந்தேதி காலம்புரை விஷ்ணு சாஸ்திரநாமம் பாஷ்யம் இதனுடைய தொடர்ச்சி வகுப்பு வச்சுக்கிறேன் ஹரிவோம் விஷ்ணும் ஜெஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபா விஷ்ணும் மகேஸ்வரம் नमामि அனைைத்தி புருஷோத்தமோஸிரமூர்த்தபாட்சிருபாஹ்நே सहस्रकोटि சகசிரோட்டியுதாரி நம கோவிந்தநீர் சூமாராஜி